பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே கண்ணன் அருளி செய்த கீதையில் தன் அவதாரத்துக்குண்டான பயனை வெளியிடுகிறார் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் நான் பிறக்கிறேன் என்று கண்ணன் சொல்லுகிறார் மூன்று பயன்களுக்குள் மிக முக்கியமான பயன் சாதுக்களை காத்தல் துஷ்டர்களை அழித்தல்ங்கிறது பெருமானுக்கு ரொம்ப கஷ்டமான காரியமில்லை துஷ்டர்கள் அழிக்கப்பட்டாலே தர்மம் தன்னடையே நிலைநிறுத்தப்படும் லோகத்தில் தர்மத்துக்கு எப்போதுமே விரோதம் வந்துவிடாது இல்லாமலும் போகாது சில சமயத்தில் தலைக்குனிவு ஏற்படும் அந்த தர்மம் தலை குனியராப்பல் ஆர் பண்ணிருக்காளோ பகவான் அவதரித்து அவர்களை விலைக்கு ஊட்டானால் தன்னடையே தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறே சாதுக்களை சம்ரட்சித்தல் அதாவது புண்ணிய ஆத்மாக்களை உத்தமர்களை சான்றோர்களை காத்தலே பெருமானுடைய முக்கியமான பிரயோஜனம் அந்த ஸ்லோகத்தில் பரித்ராணாய சாது நாம்னு வருகிற சொல்லியும் பரித்ராணாய காப்பதன் பொறுத்து சாது நாம் சாதுக்களை காப்பதன் பொருட்டு இதை கேட்க நமக்கு ஒரு சந்தேகம் வரும் சாதுக்கள் யார் ஒருவேளை வசிஷ்டாச்சாரியர் விஸ்வாமித் அதை போன்ற ரிஷிகள் தான் சாதுக்களா ஆழ்வார்கள் தான் சாதுக்களா ஆச்சாரியர்கள் தான் சாதுக்களா இன்னைக்கு இந்த லோகத்தில் சாதுக்கள் உண்டா கிடையாதா இல்ல வடக்க கங்கை கரைக்கு போறோம் யமுனக்கரைக்கு போறோம் கும்பமேளாக்கு போறோம் ஆயிரக்கணக்கான சாதுக்கள் சாதுக்கள் சாதுலோக் அப்படின்னு நார்த் இந்தியா போனா சொல்லுவா அப்படி காஷாயம் கட்டிட்டு இருக்கிற எல்லாருமே சாதுக்களா இல்ல எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் வீட்டோட ஒரு பிள்ளை உட்காண்டதுன்னா சாதுவான பிள்ளைங்கிறமே அது சாதுவா இப்ப இந்த சாதுங்கிற சொல்லுக்கு எது நமக்கு பொருள் படுறதுன்னு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் பரித்ராணாய சாதுனாம்னு ஸ்லோகம் இருக்கு சாதுக்களை ரட்சிக்க போகிறேன்னு கண்ணன் சொல்லிட்டார் யார் அந்த சாது சாந்தமா இருக்கிறவர் சாதுவா எந்த வம்பு தும்புக்கு போகாதவரா அல்லது பகவானையே தியானம் பண்ணி கொண்டிருப்பவரா புண்ணம் சேர்த்திருப்பவரா யார் சாது தெரிஞ்சுனூட்டா உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துடும் நாம அந்த சாதுவாயிடணும் உங்களுக்கு அந்த ஆசை இல்லையா அடி அந்த ஆசை இல்லையா யாரா இருந்தாலும் சாதுவா இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை கட்டின பசுவை போல சாதுவா இருக்கா அப்படின்னு பிள்ளைய பத்தி பொண்ணை பத்தி சொல்லுவோம் என் பிள்ளை ரொம்ப சாது ஆனால் நாம நினைச்சிருக்கிற பொருளில் இந்த சாதுங்கிற சொல் உபயோகப்படுவதில்லை யக்ஷன் தர்மபுத்திரனை பார்த்து சரியா அதத்தான் இப்ப கேட்க போகிறான் சாது என்பவன் யார் நாம பதில் பார்க்க போறோம் ஆக இன்று பார்க்க வேண்டியது தொண்ணூத்தி மூணாவது கல்வி கீதிருஷ்ரு சாது சாது என்பான் எண்ணப்படுகிறான் சாது என்பான் தன்மையாவது எது கீதிஷஸ்ட எப்படிப்பட்டது சாது எப்படிப்பட்டவனாக சாது நினைக்கப்படுகிறான் யுகிஷ்டிரன் விரும்புபவன் யாரோ அவன்தான் சாது பகவான் ஒருத்த ரஷிக்கிறதுக்கு ஓடோடு வருகிறார் சொன்னால் அப்ப அந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவனா இருந்திருக்க தெரியுமா அனைத்து ஜீவர்களிடத்திலும் எல்லா பூதராசிகளிடத்திலையும் நன்மதை விரும்புபவனாக இருக்க வேண்டும் யாரும் கட்டுப்பாடுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது ஆகையால் நான் ஒரு நாளைக்கு கோவில நூத்தி எட்டு தடவை பிரதணம் பண்றேன் தினப்படி பத்து முழத்துக்கு பூவாய் கொடுக்கிறேன் என்னுடைய இல்லத்தில் பூஜை உள்ள முழுக்க சங்கத்திலும் வெள்ளியிலுமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் நூற்றுக்கணக்கான பேருக்கு தினமும் சோறு போடுகிறேன் இது எல்லாமே சாதுவினுடைய அடையாளமாகாது பெருமானுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் சொல்லிக் கொண்டாலோ அல்லது எனக்குத்தான் தெய்வத்தை தெரியும்னு சொல்லிக் நான் எத்தனை இடத்துல எவ்வளவளவு தான தர்மம் பண்றேன்னாலோ அதெல்லாம் சாதுக்களுக்கு அடையாளம் ஆகாது சர்வபூத ஹிதே ராக அனைத்து ஜீவராசிகளுடைய யாருக்கு விருப்பம் இருக்கமோ எல்லாரும் நன்னார்க்கணும்னு யார் நினைப்பனோ எக்காரணத்தை கொண்டும் அகிம்சை யார் நினைவிலேயே வருவதில்லையோ அவன் சாதுன்னு கொண்டாடப்படுகிறான் அப்ப சர்வ பூதிதா சாதுகு என்று கண்ணன் தெரிவிக்கிறார் இப்போ நாம சாதுக்களா நடந்துக்கிறது எப்படின்னு பார்ப்போம் பகவான் தான் முன்னோடியாக இருந்து தானே ஒரு சாதுவா எப்படி நடந்து காட்டியிருக்கார் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல கேள்வி எல்லா ஜீவராசிகளிடத்திலும் நல்லவர்களா நாம நடந்துட முடியுமா அது நடக்காது போல் ஏன்னா எப்போதும் எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பது முடியாது உண்மை பேசினா பாது பேருக்கு பிடிக்க போறதில்லை அப்ப நாம நல்லவன் இல்லாத ஆயிடப்போறோம் அப்ப சாசுத்தன்மை போய்டே எல்லாருக்கும் நல்லவனா இருக்க வேண்டாம் ஆனால் எல்லாருக்கும் நாம நல்லவனா இருக்கிறது சாது தனம் சொல்லப்படவில்லை பின் எல்லாரும் நன்றாகவே இருக்க வேணும்னு நினைத்தல் நாம் ஒருத்தருக்கு தீங்கு செய்யாதல் இருத்தல் அதுதான் சாதுவனுடைய தன்மையை தவிர இன்னொருத்தர் என்ன சாதுன்னு ஒத்துக்கிறாரா அப்படிங்கிறது முக்கியம் அல்ல நான் சாதுவாக நடந்து கொண்டேனா அப்படிங்கிறது முக்கியம் பல பேர் நம்மளை பார்த்துட்டு இந்த காரியம் தப்புன்னு சொல்லலாம் என் உள்ளத்தின்படி தர்மசாஸ்திரத்தின்படி அது தவறான செயலாக இல்லாவிட்டால் அப்ப கண்டிப்பா அதை செய்யலாம் ஆனா அந்த செய்கையாலே எந்த ஜீவராசிக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது சத்தியம் சத்தியம் பூதகிதம் புரோக்தம் சாஸ்திரம் சொல்றது சத்தியம் பேசணும் உண்மைதான் பேசணும் ஆனா உண்மை பேசுறேங்கிறதுக்காக ஒருத்தர் பசுமாட்டை வெட்ட வரச்சே வந்தார் ஆமா இந்த பசுமாடு இங்கேதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அவர் இடத்துல உண்மையை எடுத்து சொன்னால் அது உண்மையாகாது ஏன்னா அந்த ஜீவராசி வதம் என்ற அளவுக்கு அது கட்டப்படுறதுக்கு நான் ஒரு பேச்சு பேசிட்டேனோ இல்லையோ அப்ப எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் நன்மையே விரும்பபவனாரோ அவன் தான் சாதுன்னு சொல்லப்படுகிறான் இதை பத்தி நாம என்னமா நடந்துக்கலாம் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நாம நினைச்சு விடலாமா நினைப்பது ரொம்ப சுலபம் அப்ப எல்லாரும் நன்னா இருக்கிறதுக்கு உழைக்கலாமா செய்ய முடியுமான்னு தெரியாது எல்லாரும் நன்னா பேசலாமா ஓரளவு செய்யலாம் அப்ப நம்மால் இயன்றது அனைவரும் நன்னா இருக்கணும்னு மனசால முதல்ல நினைச்சுடுவோம் அது செயல்பாட்டுக்கு அப்புறம் வரட்டும் பேச்சுக்கு அப்புறம் வரட்டும் முதல்ல மனச நினைக்க வேண்டும் அனைத்துலகும் வாழ வேண்டும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ ஷடகோபன் தந்தம வாழ கடல் சூழ்ந்த வாழ இந்த கடலாலே சூழப்பட்ட இந்த உலகம் முழுக்க வாழ வேண்டும் இதுல இந்த நாடு நன்னா இருக்கணும் நாடு நன்னா என்கிற வேறுபாடு கூடாது நம்ம தெருல இருக்கிற எல்லாருமே நல்லா நம்ம ஊர்ல இருக்கிற அனைவரும் வைஷ்ணவ ஜனதோ தேனே ககியே யார பக்தன் வைஷ்ணவன் பெரியோர்கள் சொன்னார்கள் இன்னும் தன்னாலி என்றதை செய்ய வேண்டும் அனைவரும் நன்னா இருக்கணும்னு தினப்படி நம்ம போறோம் இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற பெருமாளையே வணங்குகிறோம் அப்ப என்ன பிரார்த்தித்துப்போம் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு விலகணும் அந்த நன்மை எனக்கு ஏற்படணும் பெண்ணுக்கு இந்த குறை இருக்கு பிள்ளைக்கு இந்த குறை இருக்கு அவசியம் அதெல்லாம் நீங்க நாம்ங்கிறது இந்த உலகம் சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் நீங்களோ நானோ தனித்து வாழ்ந்துவிட முடியாது அனிமல் ஆங்கிலத்துல சொல்றாள் இல்லையோ இந்த சொசைட்டிக்குள்ளதான் நாம் இருக்கும் இந்த சொசைட்டிங்கிறது வெறும் இந்த சமுதாயம்னு பார்க்க வேண்டாம் இந்த ஒத்தத்தருக்குள்ளும் பகவான் தானே இருக்கிறார் எல்லா ஜீவராசிகளும் நன்னாவே இருக்கணும் யாரும் கட்டுப்படக்கூடாதுங்கிற எண்ணம் எப்போது வரும் அனைவருக்குள்ளும் அதே பரம்பொருள் தான் இருக்கிறார் இப்ப எனக்கு இந்த விரல் வலிச்சாலும் எனக்குத்தான் கஷ்டம் இந்த விரல் வலிச்சாலும் எனக்கு தான் கஷ்டம் தலையில கூட்டினாலும் எனக்கு தான் கஷ்டம் அதே போல கிரண்நேர் கட்சி அடிபட்டாலும் பகவான் உள்ளத்துக்குத்தான் வருத்தம் பிரகலாதன் நன்னா இருந்தாலும் பெருமான் உள்ளத்துக்குத்தான் இன்பம் அப்ப அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் பரம்பொருள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்ங்கிற அறிவு வளர வளரத்தான் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைச்சுக்கும் இப்ப ரெண்டு விஷயம் பாருங்க பெருமானிடத்துல பக்தி எல்லாருக்கும் இருக்கே ஆனா அந்த அளவுக்கு எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாளே யார் சண்ட பூசல்ல போடுறாளோ அவாளே பக்தர்களா இருக்கா பெருமான்னு சொல்லச்சே எதவனா ஏத்துக்கிறான் ஆனா மனிதன் சொல்லச்சே இவன் கெட்டு போடணும் இவன் வாழ்ந்து போடணும் உன்னை விட்டேன்னா பார் எனக்கு இதை பண்ணி என்னமா நான் பண்ணிடுறேன் பார் நீ எப்படி வாழ்ந்து விடுறேன்னு நான் பார்த்து விடுறேன் ாலேவானே போ அரங்கநாதன் இது கூட ஒருவேளை சொல்லிடுவோமோ நமோ திருப்பதி திருமலை அப்பன் முன்னாடி போய் நின்னு வெங்கடேசனே சீனிவாச பெருமானே நீ எப்படி நன்னாருந்து பார்த்துடுறேன் தைரியம் வராது ஓ நம்ம எந்த ஆபத்தை சந்திக்க வேண்டி வருமோன்னு நினைப்போம் அதே எண்ணம் எந்த ஜீவராசியை பார்த்து அந்த வார்த்தை சொல்லச்சே வரணும் உன்னை வாழ விட்டுறேன்னா பார்னா உன்னைங்கிறது யார் இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அந்த ஆத்மாவிலும் உடலிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரமாத்மா அப்ப உன்னைன்னு ஒருத்தரை பார்த்து நம்ம கையை தூக்குறோம்னால் அவருக்குள்ள இருக்கிற பரமாத்மா அளவுக்கு இவரோட நாம சண்டை போட்டோம்னா அப்ப பரமாத்மாவோடு போடுறோம் இவரை வெஷோம்னா அப்ப பரமாத்மாவையே வைகிறோம் இவரை அடித்தோம் என்னால் அவனையே அடிக்கிறோம் அப்படித்தானே மனசுக்கு புரியணும் அந்த எண்ணம் வரணும் எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கா அப்ப அனைத்துக்குள்ளும் பகவான் நீக்க வர நிறைந்திருக்கிறார் அதனாலதான் பிரஹ்லாதன் கிரண்ய கசிப்பு கூட கோவிச்சுக்கல அவன் யானை காலில போட்டு எடர சொல்றான் மலையில இருந்து பிடிச்சு கள்ளி விடுறான் விஷத்தை குடுத்து கொல்ல பார்க்கிறான் ஆனாலும் பிரஹ்லாதனுக்கு கோவம் வரமாட்டேங்குது ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அதே பிரம்மன் தானே அவருக்குள்ளும் இருக்கிறது நான் இவனை ஏதானு கோவித்துக் கொள்ள போனால் அப்ப பகவானை கோவித்துக் கொள்ள ஆக எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னால் அனைவருக்குள்ளும் பிரம்மம் இருக்கிறார் அதனால் உயர்வு தாழ்வு ஆரிடத்திலும் இல்லை அந்த நினவு நம்ம ஒத்தொத்தரிடத்துல வர வேண்டியது முக்கியம் நாங்க நினைச்சுக்கிறோம் சுவாமி ஆனா அந்த நினைவுக்கு ஒரு தடங்கள் இருக்கு நான் யாரை பத்தி நன்னா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவர் என்ன பத்தி அப்படி நினைக்க மாட்டேங்கிறாரே அவரே என்னை பத்தி நன்னாருன்னு நினைச்சுன்னுட்டா நானும் நன்னாருன்னு நினைச்சு இந்த இடத்துல என்ன ஒரு சந்தேகம் வரும்னா நாம சாதுவா நாம சாதுன்னால் அப்ப எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நாம நினைக்க எல்லா ஜீவராசிகளுடைய நன்மையை கருத வேண்டும் இப்படி வேணா வச்சுப்போமா நல்லவர்கள் நன்னா இருக்கணும்னு தீயவர்கள் கட்டுப்படணும் நினைக்கணும் இதை வேணா சாது தன்மைன்னு வச்சுக்கலாமான்னா இதுல பெரிய ஆபத்து இருக்கு ஏன்னா நாம யார நல்லவர்கள் யார தீயவர்கள் நம்ம இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு நிடுவோம் அதனால அனைவரும் நன்னா இரண்ட கசிப்பூவா இருந்தாலும் திருந்தி நன்னா இருக்கணும் திருந்தி நன்னா வேககமான இந்த உலகத்தில் போய் இப்படி எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கலாமான்னா நினைக்கலாமே எல்லார் முகத்தையும் பகவானுடைய முகமா பார்க்கறதுக்கு பழகிப்போம் தூங்கி போட்டோம் எழுந்திருக்கிறோம் கொஞ்சம் தரல் மரலா எதுதோ மசமசான்னு தெரியறது இல்லையோ அதை போல அந்தந்த ஆளுடைய ஐடென்டிபிகேஷனை விட்டுடுவோம் அவர் ஐடென்டிட்டியை பத்தி கவலைப்பட வேண்டாம் இவருக்குள்ளும் பிரம்மன்தான் இருக்கார் பிரம்மன் தான் என்ன அனைவருக்குள்ளும் மெதுமெதுவே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம்னா இந்த ஆளு இந்த உடம்பு இந்த வேட்டி இந்த சொக்கா இந்த கண்ணாடி இதை பத்தி நினைக்க வேண்டிய தேவையே இல்லை இவருக்குள்ளும் அதே பிரம்மன் தான் இருக்கிறார் இதான் உயர்ந்த சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்றது உத்தாலகர்னு தந்தைக்கு பேர் ஸ்வேதகேது பிள்ளைக்கு பேர் பிள்ளைய பார்த்து தந்தையார் உபதேசிக்கிறார் தத்துவமசி ஸ்வேதகேதோ ஐததாத்யம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ உலக அனைத்துக்குள்ளும் எந்த அவர் அவர்தான் உனக்குள்ளும் இருக்கிறார் அப்ப ஆறு இடத்திலையும் குற்றம் பார்ப்பது கூடாது எல்லா ஜீவராசிகளும் நன்னாவே இருக்கணும்னு நினைக்க வேண்டும் இது நாமே நினைக்கணும்னு சொல்றோம் அதனாலதான் ராமன் தெரிவித்தார் அபயம் சர்வபூதேப ததாமி ஏசத் விரதம் அம்மா அனைத்து என் திருவடிகளை பற்றினவனை காக்கிறேன் யாருக்கும் யாராலும் ஆபத்து வராதபடி பார்த்து எளியவர்கள் பலர் இருக்கலாம் வலியவர்கள் பலர் இருக்கலாம் வலியவர்கள் எளியவர்களை துன்புறுத்தாத அளவுக்கு அனைத்து ஜீவராசிகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அதுக்குதான் பகவான் ஒரு ஈகோலாஜிக்கல் பேலன்ஸ் வச்சிருக்கார் நிலபலம்லாம் இருந்ததுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்கிற எல்லா தானியத்தையும் சாப்பிட்டுடும் நெல்லு கதர்லாம் எலி சாப்பிட்டுட்டே இருக்கும் பெருமாள் உடனே அதுக்கு கீரிப்புள்ளைய வச்சுடுறார் அது சாப்பிட்றதுக்காக வந்து கட்டப்படுத்துறது ஆரம்பிச்சுட்டு அந்த எலியை சாப்பிட்றதுக்கு பாம்பை வச்சுடுறார் அந்த பாம்பை சாப்பிட்றதுக்கு பாம்பு வளர்ந்து போச்சுன்னா நம்மளை கடிச்சு கஷ்டப்படுத்திருவோம் இல்லையோ அதனால பாம்பை சாப்பிட்றதுக்கு கீரி பிள்ளையை வச்சு விடுறார் கீரி பிள்ளையை கொல்றதுக்கு வேற ஒரு திட்ட மிருகத்தை வச்சு இப்படி இந்த உலகம் முழுக்க பேலன்ஸ்டா இருக்கும் இல்லையோ எதற்கு எல்லா ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் அதாவது இதுக்குன்னு இப்போ ஒரு கீரியும் ஒரு ஒரு பாம்பு இருக்குன்னு அர்த்தமே கிடையாது கீரி இருக்குன்னாலே பாம்பு பேசாமல் இருக்கும் பாம்பு இருக்குன்னாலே எலி பேசாம இருக்கும் அதனால அவ்வளவுதான் பேலன்ஸ் எல்லாரும் எல்லாத்தையும் கொல்றதுக்காக பகவான் வச்சிருக்கல ஒத்தொத்தரும் இன்னொருத்தருக்கு ஒரு இன்டெர்னல் செக் ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படித்தான் இந்த லோகத்தை பகவான் நடத்தி கொண்டு வருகிறார் அப்ப யாரு சாது சர்வூதத்திலும் ஹிதத்தையே நினைப்பவன் தான் சாது கண்ணன் கீதையில சொல்றார் அபிசேத் சுதுராசார பஜதே மாம் அனன்யபாகு சமயக் வியவசிதோஹி சஹ சாதுரேவ சமந்தவிய யார் ஒருத்தன் சாதியில் பிறந்திருக்கட்டும் எந்த குலத்தில் பிறந்திருக்கட்டும் அதப்பற்றி பேச்சே இல்லை லோகத்திலே சில சாதிகளையோ கீழ்மானது சில சாதிகள்லாம் ஒசந்தது என்று பேசிக் கண்ணன் தெரிவிக்கிறார் அப்படியே லோகத்தில் பேசப்படுகிறது சொல்லியோ அவன் அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி சமயத்தோஹி சக அவன் அடைவதற்கு அனைத்தையும் செய்தவனாகிறான் அவனையே சாதுவாக கொள்ள வேண்டும் யாரை சாதுவாக கொள்ளணும்னால் வைஷ்ணவர்களுக்குள்ளே சிறந்தவன் அவன் பக்தர்களுக்குள்ளே சிறந்தவன் அவன் யாரு பஜதேமாம் அனநாகு பகவானிடத்தில் தெழுவான பக்தியை மற்றொரிடத்தில் செலுத்தாமல் பெருமானிடத்திலே யார் பக்தி கொண்டிருக்கிறானோ அவனே சாது அவன் மோட்சத்துக்கு வேண்டிய அனைத்தையும் செய்தவனாகிறான் என்று கண்ணன் தெரிவிக்கிறார் அப்ப சாது சொன்னால் எல்லா ஜீவராசிகளும் நன்னார்க்கணும் அந்த நன்மையிலே நினைவிருக்கும் அவர்கள் சாதுன்னு சொன்னால் பக்தி இருக்கக்கூடியவர்கள் சாதுன்னு சொன்னால் நல்ல பகவத் விஷய ஞானம் மலர்ந்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் சாதுக்கள் இந்த நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் போர் த்ரீ டூ ஒன் நைன் 021 ஒன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்பவும் வினந்தோரும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்